ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம் தாயார் தகப்பனார்களை உத்தேசித்து செய்யவேண்டியதான அபரகர்மாவினுடைய முக்கியத்துவத்தை தர்மசாஸ்திரத்தை அடிப்படையாகக் கொண்டு பார்த்துனுவரோம் இந்த அபரகர்மா என்பது அவர்கள் காலமான தினத்திலிருந்து ஆரம்பமாகிறது எங்கே முடியறது அப்படின்னா ஒரு வருஷம் கழித்து ஆப்திகம் என்கிற ஸ்ராத்தோடு தான் இந்த அபரம் கர்மா முடிகிறது ஆகையினாலே தான் பிதிரு பித்ரு யஜம் மாத்திரு என்று சொல்லப்பட்டிருக்கு யஜ்யம் என்றால் ஒரு யாகம் செய்வது போல இந்த அபரகர்மா யாகம் செய்வதாக இருந்தால் தான் மிகவும் சுத்தனாக இருக்கணும் அந்த யாகத்தில் எக்காரணத்தை கொண்டும் தடை ஏற்படக்கூடாது மற்றவர்களை உதவி கொண்டு செய்யணும் அதேபோல தான் இந்த அபரகர்மாவும் காலமான தினத்திலிருந்து ஆரம்பித்து செய்துண்டே வந்து இந்த ஆப்திகத்தோடு முடிக்கிறோம் இந்த ஆப்திகத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு ஏன் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அதில் ஒரு தத்துவம் இருக்குது ஒரு மனுஷன் காலமானால் காலமான தினத்திலிருந்து ஆரம்பித்து செய்துன்னு வரும் காலமான உடனே அவர்களுக்கு இந்த பௌத்திகமான தேகமானது விடப்பட்டு இன்னொரு தேகமானது அவர்களுக்கு கிடைக்கிறது திருணஜலூக்கா நியாயம் என்று உபனிஷத் காண்பிக்கிறது தழைப்பூச்சி அப்படின்னு வயலில் உண்டு இந்த தழைப்பூச்சிங்கிறது என்ன பண்ணும்னா அந்த புல்லனுடைய நுனியில் வந்து அப்படி ஆடிண்டே இருக்கும் காத்தில் அந்த காற்றுல அடுத்த புல் கெடைச்ச உடனே அந்த புல்லை பிடித்து கொண்டு பழைய புல்லை விட்டுடும் அதுபோல தான் ஒவ்வொரு தேகமும் இன் இன் ஒவ்வொரு ஜீவனும் இன்னொரு தேகத்தை பிடித்து கொண்டும் இந்த தேகத்தை விடுறான் அந்த இன்னொரு தேகம் என்ன அப்படின்னா அதற்கு தான் பிரேத்த சரீரம் அப்படின்னு இந்த பிரேத்த கூட அந்த ஜீவன் இருந்துட்டுருக்கான் அந்த ஜீவனை உத்தேசித்து நாம் நிறைய காரியங்களை செய்கிறோம் அந்த ஒரு வருஷத்திற்குள் நூறு ஸ்ராத்தத்தை செய்கிறோம் நூற்றி ஓராவது ஸ்ராத்தமாக சபிண்டீகரணம் என்கிற ஸ்ராத்தத்தை செய்கிறோம் இந்த சபிண்டீகரணம் என்பதை எப்போது பண்ணணும் அப்படின்னா இந்த ஆத்திக தண்ணிக்கு செய்யணும் ஒரு வருஷ காலம் அந்த ஜீவனுக்கு செய்ய வேண்டியதான சோதகும்பம் மாசிக்கங்களை செய்து இந்த ஆப்திக தினத்தன்னைக்கு அவர்கள் காலமான மாசம் பக்ஷம் திதியில் இந்த சபிண்டீகரணத்தை செய்யணும் இந்த சபிண்டீகரணத்திற்கு என்ன பலன் அப்படின்னு சொல்கிற பொழுது சமானோதக சபிண்டதா சித்தியர்த்தம் வஸ்வாதி பிதத்த பிராப்தியர்த்தம் அப்படின்னு தான் சங்கல்பம் அதாவது வஸ்வாதி பிதத்த பிராப்தி பிரேத்தத்துவ சமானோதக சபிண்டதா சித்தி அப்படின்னு மூன்று விதமான பலன்கள் சொல்லப்படுறது அந்த சபிண்டீகரணம் என்பது நடந்தால்தான் இந்த பிரேத்த சரீரம் என்பது விடப்படுறது அந்த பிரேத்த சரீரமானது விடப்பட்டு அவர்கள் எந்த தேகத்தை எடுத்துக்கிறா அப்படின்னா திவ்ய சரீரத்தை அடைகிறார்கள் திவ்ய சரீரம் அப்படின்னா அந்த சரீரத்திற்கு அந்த தேகத்திற்கு அழிவு கிடையாது குறையிறது வளர்றது என்கிற பாவம் கிடையாது ஆண் பெண் என்கிற வித்தியாசம் கிடையாது ஒரே மாதிரி இருக்கக்கூடியதான ஒரு நிலை அதற்கு தான் திவ்ய சரீரம் பேர் அந்த நிலையை அடைகிறார்கள் நம் பித்திருக்கள் அதற்கு தான் சபிண்டதா சித்தி வஸ்வாதி பிதிருத்த பிராப்தி அப்படின்னு சொல்கிறோம் வசுரூபம் ருத்ரரூபம் ஆதித்ய ரூபம்னு மூன்று ஸ்தானங்கள் இருக்குது இதை நாம் எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா போஸ்ட்னு வச்சுக்கணும் அது ஒரு போஸ்ட் வஸ்வாதி பிதிருத்துவ பிராப்தி அப்படின்னா அது ஒரு போஸ்ட் அப்படின்னு மனசில் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம் உடனே அது ஒரு போஸ்ட்டுங்கிற தீர்மானத்திற்கு வரக்கூடாது ஏன்னால் இந்த ஸ்ராத்தம் விஷயமாக நிறையா பேர் நிறையா விஷயங்களை சொல்கிறா சரியான புரிதல் இல்லாமல் சொல்றா அது கூடாது இந்த சிராத்தம் விஷயத்தில் நன்றாக புரிந்து கொண்டோ எந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்த்து ஜாக்கிரதையாக சொல்லணும் அதை இந்த காரியத்தை செய்பவனுக்கு அந்த காரியத்தில் முழுமையான ஈடுபாடு வரணும் இந்த காரியம் செய்வதனால் கிடைக்கக்கூடியதான பலன் தெரியணும் இதுதான் தர்மசாஸ்திரத்தினுடைய நோக்கம் அதற்கு தான் தர்மசாஸ்திரங்கள்லாம் பண்ணப்பட்டிருக்கு தர்மசாஸ்திரத்தில் தர்மசாஸ்திரம் சொல்பவர்களுக்கு மிகவும் பொறுப்பு அதிகம் நான் பல தடவை இதை சொல்லியிருக்கேன் தர்மசாஸ்திரம் சொல்பவர்களுக்கு முழுமையான ஜானம் இருக்கணும் அந்த விஷயத்திலே முழுமையான நம்பிக்கை இருக்கணும் நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் நிறைய இருக்குது தர்மசாஸ்திரத்தில் அதையெல்லாம் புரிந்து கொண்டு சொல்லணும் தர்மசாஸ்திரம் சொல்வது அப்படிங்கிறது ஒரு தீராத நோய் உள்ளவனுக்கு மருந்து சொல்வது போல் அருகில் செல்ல முடியாத நோய் ஒருவனுக்கு வந்திருக்குன்னா அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கணும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அவனை தனிமைப்படுத்தி அவனுக்கு எவ்வளோ மருந்து மாத்திரைகளை கொடுத்தும் அந்த டாக்டர்களுக்கு எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்குது அதுபோல்தான் தர்மசாஸ்திரம் சொல்பவர்களுக்கும் பொறுப்பு இருக்குது இந்த நாளில் உலகத்துக்கு தகுந்தார் போல் சொல்வது நமக்கு எந்த விதமான பொரிதல் இருக்கோ அந்த அளவுக்கு சொல்வது நாம் செய்வது தான் சரி என்பதற்காக சொல்வது அப்படிங்கிறது தர்மசாஸ்திரத்தில் கூடவே கூடாது ரொம்ப ஜாகிரதையாக சொல்லணும் அதை ஜாகிரதையாக நாம புரிந்து கொள்ளணும் இந்த சபிண்டீகரணம் என்பது நம்முடைய ஏழு தலைமுறையில் அவர்களை சேர்ப்பது அதுதான் சபிண்டதா சித்தின்னு பேர் நம் குழந்தைகள் பிறந்து நம் கோத்திரத்தில் எப்போ சேர்றான் அப்படின்னா உபநயனம் என்கிறது ஆனால் தான் நம் கோத்திரத்தில் அந்த குழந்தையானவன் சேர்க்கப்படுறான் உபநயனம் என்கிறது ஆகார வரையிலும் கோத்திரம் கிடையாது அந்த பையனுக்கு அந்த கோத்திரத்தில் சேர்ப்பதற்காகத்தான் உபநயனம் என்கிறத வச்சுருக்கா அந்த ஆகையினாலே தான் குழந்தை இல்லாதவர்கள் ஸ்வீகாரம் எடுத்துக்கணும் அப்படின்னா உபநயனத்திற்கு முன்னாடி உள்ள குழந்தைகளை ஸ்வீகாரம் பண்ணிக்கணும் உபநயனம் ஆயாச்சின்னா உபநயனம் ஆயிடுச்சுன்னா அவன் ஒரு கோத்திரத்தில் சேர்ந்தாச்சு பிறகு ஸ்வீகாரம் என்பது கிடையவே கிடையாது ஸ்வீகாரம் என்பது லௌக்கிகமாக நாம் செய்து கொண்டாலும் அவன் நம் கோத்திரத்தை சேரமாட்டான் அப்போது அவனுக்கு என்ன பெயர் அப்படின்னா அபிமான புத்திரன் அப்படின்னு பெயர் தர்மசாஸ்திரத்திலே கர்த்தக்கிரமம் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்ற வரிசையில் தனஹாரி அப்படின்னு பேர் அவனுக்கு அவனுக்கு அபிமான புத்திரன்னு பெயரே தவிர நம் கோத்திரத்தை சேர்ந்த புத்திரனாக அவன் ஆக மாட்டான் அப்படிங்கிறதுனாலே தான் உபநயனத்திற்கு முன்னாடி சுவீகாரம் செய்துக்கணும் எந்த குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தைகளை உபநயனம் ஆயிடுத்துன்னா நம் கோத்திரத்தில் அவனை சேர்க்கிறோம் அது வரையிலும் அவனுக்கு கோத்திரம் கிடையாது அதே போல்தான் பெண் குழந்தைகளுக்கும் கல்யாணம் ஆகிற கோத்திரம் கிடையாது கல்யாணம் ஆன பிறகு கோத்திரம் அவர்களுக்கு வருது உபநயனஸ்தானம் அப்படின்னு ஆகையினாலே தான் கல்யாணத்தை சொல்லியிருக்காள் இந்த கல்யாணம் என்கிறது ஆச்சின்னா அந்த கோத்திரத்தில் அவர் அவள் அவள் சேர்க்கிறாள் சேரப்படுறாள் அப்படி கோத்திரமானது அங்கே வருது அதே போல்தான் காலமான உடனே அவர்களுக்கு பிரேத்த சரீரம் என்கிற ஒரு சரீரம் கிடைக்கிறது அந்த சரீரத்திற்கு கோத்திரம் கிடையாது அவர்களை திரும்பவும் நம் கோத்திரத்தில் சேர்க்கக்கூடியதான காரியம்தான் சபிண்டீகரணம் என்கிற ஸ்ராத்தம் இந்த சபிண்டீகரணம் என்கிற ஸ்ராத்தம் சரியான முறையில் நடந்ததுன்னா பிறகுதான் நம்முடைய தலைமுறைக்கு அவர்கள் சேர்க்கப்படுறார் பிறகு அவர்களுக்கு நாம் செய்யக்கூடியதான பிதிருக்கர்மாவிலே அவர்களுக்கு பாகம் கிடைக்கிறது என்கிறது இந்த அளவுக்கு முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு இந்த சபிண்டீகரணம் என்கிற சிராதத்திற்கு இது ஒரு வருஷம் கழித்து தான் செய்யணும் அதை ஏன் நாம் முன்னாலேயே செய்கிறோம் என்கிற காரணத்தை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்